ஹதீஸ் இருநூற்றி நாற்பத்தி ஆறு அல்லாஹுவின் கனவில் கண்டேன் அப்போது என்னிடத்தில் இரு மனிதர்கள் வந்தார்கள் அவ்விருவரில் ஒருவர் வயதில் பெரியவராக இருந்தார் அவ்விருவரில் வயதில் சிறியவரிடம் பல் துளக்கும் குச்சியை கொடுத்தேன் அப்போது வயதில் மூத்தவரை முற்படுத்துவீராக என்று எனக்கு சொல்லப்பட்டது உடனே அவ்விருவரில் வயதில் பெரியவருக்கு அக்குச்சியை கொடுத்தேன் இதை இபனு உமர் அதிகள்தாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்